ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீத்தமஹே நமச்சிப்பாச் காமோபோக நித்த காமக்ரோ பராண்தே காமோகார்த்தம் அந்யேனார்த்த சஞ்சயான் பகவான் அசுரகுணங்களை வருஷப்படுத்தி பட்டியலிட்டு உபதேசம் பண்றார் கடைசியா இந்த ரெண்டு மரண பரியந்தம் சாகர வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து அளவில்லாமல் கவலைப்படுவார்கள் வாழ்க்கையில் வந்து காமோபோகம் புலனின்பத்தை எவ்வளவு அடையிறோமோ அதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் எவ்வளவு வீடு கட்டியிருக்கோம் எவ்வளவு பணம் வச்சிருக்கோம் எவ்வளவு ஆழ் பலம் இருக்குது இதுதான் சமூகத்தில் பெருசு வாழ்க்கையினுடைய பரம புருஷார்த்தம் லட்சியம்னு நினைத்துக்கொண்டு இதுக்கு மேலே புண்ணியமாவது பாபமாவது கடவுளாவது மோட்சமாவது அதுலெலாம் அவர்களுக்கு மனசு கிடையாது தர்மத்தையோ மோட்சத்தையோ அவர்கள் லட்சியமாக வச்சுக்கிறது இல்லை அதுக்காக முயற்சி பண்ணுறதும் கிடையாது அது மாத்திரமில்லை ஆஷா பாஷ சதைஹி பத்தாக ஆசை நிறைய மனசுக்குள்ள ஏராளமான ஆசைகள் அந்த ஆசைகள்லேயே கட்டுன்றிப்பார்கள் நூற்றுக்கணக்கான ஆசைகள் அந்த ஆசைகளில் போட்டு கட்டப்பட்டிருப்பார்கள் ஆசை பாசம் ஆசைனால பற்று விருப்பமும் பற்றும் அப்படின்னு தமிழ சொல்லாம் அளவற்ற விருப்பங்கள் எல்லையற்ற விருப்பங்கள் அப்புறம் எல்லையற்ற பற்றுக்கள் இந்த ஆசா கொஞ்சம் பிரிச்சு புரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரிதான் காமராக விவர்ஜிதம் பலம்னு ஒரு இடத்துல பார்த்தோம் முன்னால ஏழாவது அத்தியாயத்தில் பலம் பலவதாம் சாகம் காமராக விவர்ஜிதம் ஆசையும் பற்றும் இல்லாத பலமாக நான் இருக்கிறேன்னு அங்கே விபூதியில் சொன்னார் பகவான் ஆசை என்ன இன்னும் புதுசு புதுசாக வரணும் வாங்கணும்னு ஆசை ஏற்கனவே இருக்கிற வஸ்துக்களை அடிக்கடி பார்த்துக்கிறது அதை இன்னொருத்தர் கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் இருக்கிறது அதான் பாசம் ஆக நூற்றுக்கணக்கான அப்படிங்கி போட்டிருக்காரு எண்ணற்ற நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் ஆசா பாசசத்தைஹி பத்தாக ஆகையினால எல்லா ஆசையும் நிறைவேறிடாது அந்த நிறைவேறாத விஷயத்தில் கோபம் வரும் அதனால காமக்ரோத பராயணாக இந்த இடத்துல காமக்ரோதம்னா அந்த ஆசையினால ஏற்படுற கோபம் அதையே எப்பவும் பிடிச்சுன்னு இருப்பாங்க பராயணாகனா அர்த்தம் எப்போ பார்த்தாலும் ஆசையும் கோபமுமே வடிவெடுத்தவனா இருப்பான் அப்படின்னு அர்த்தம் எம்பாடிமெண்ட் ஆஃப் டிசையர் அண்ட் ஆங்கர் அதையே மனசில் இருக்கிறதுனால எப்பவுமே மனசு சஞ்சலத்தோடு இருப்பான் அதுக்காக என்ன பண்ணுவான்னா எப்படியாவது அதை அடையணுங்கிறதுக்காக வேண்டி காமபோகார்த்தம் இந்த ஆசைப்பட்டதை அனுபவிக்கணும் அதை அடையணுங்கிறதுக்காக வேண்டி அந்யாயேன அர்த்த சஞ்சயானு ஈகந்தே அந்யாயேன பிறருடைய சொத்தை எல்லாம் அபகரிக்கிறது எப்படியாவது அந்நியாயம் பண்ணி அக்கிரமம் பண்ணியாவது பொருளை எல்லாம் ஏமாத்தி விற்கிறது இந்த மாதிரி பதவிக்காகவும் பொருளுக்காகவும் நிறைய அதர்மங்களை பண்ணுறது அநியாயமான வழியில பொருளை எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்படுவார்கள் இந்த உலகத்தில் நிறைய சுகத்தை அனுபவிக்கணும்னு சொன்னால் தர்மமான வழியில சம்பாதிக்க முடியாது அதர்மமான வழியில நிறைய சம்பாதிச்சு புல நின்பங்களை நினைப்பார்கள் ஆனால் அதனால் அவர்களுக்கு பிள்ளையற்ற பாபங்கள் சேருமே தவிர ஒரு பொழுதும் அவர்களால் இருக்க முடியாது மற்றவர்களையும் நிம்மதியாக இருக்க வைக்க முடியாது அதுதான் இது அசுர குணம் இந்த குணம் நமக்கு இருக்கவே அளவான ஆசைகள் எப்பவுமே எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கணும் இந்த உடம்புலேருந்து பிரியணுமே அந்த சமயம் இதெல்லாம் விட்டுட்டு போகிற போது எப்படி இருக்கும் ஆக அளவுக்கு மீறிய ஆசைகள் தவறு அதற்காக வேண்டி நம்ம தவறுகளை நிறைய செய்ய வேண்டியிருக்கும் ஏற்கனவே மூணாவது அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதியில் இந்த கருத்துக்களை எல்லாம் பார்த்துருக்குறோம் அதை நினைவுபடுத்தி இந்த அளவிலே இந்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தத்தை சொல்லி பூர்த்தி பண்ணுறேன் அடுத்த பதிமூணாம் ஷ்லோகத்தை நாளைக்கு படிக்கலாம் சிந்தமரிமே பிரளையன் தாமுத காமோபரமா ஏதாவது நித்தாஷர் காமக்கிரோத பராமோகா அனியே நா